சீரராஜ் செல்வம் போல் சீர்கவி என் ஆசான் வீரராக இருக்கப் போக அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியாரி செய்த ஸ்ரீ சூரியசரகம் தொடர்பாசத்தேன் உபயதாரர்களான வைஷால் விதி திருமதி கே லட்சுமிபாய் அமேர் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தமர்களே எங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் சூரிய சலுகத்திலே நாம் இன்று பார்க்க இருக்கும் ஸ்லோகம் என் எழுபத்தி அஞ்சு பிரத்யுப்த தப்த ஹேமோஜ்வல ருச்சிரச்சலகா பத்மராகேனே येन न ध्या किजलपुंज यदिकुशिथे अंबरेन्दीव का कालव्याल से महितमोमूर्धर महत् प्रातर रातरअ्या அவிகல ஜ மண்டலம் மண்ட இதிலே சூரிய மண்டலத்தை பற்றிய வர்ணனையிலே மயூரகவி சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் வானம் என்ற கரிய பின்னணியிலே சூரியனுடைய ஒளியை பார்த்தால் ஒரு ஆபரணம் போலவும் ஒரு மலரின் மகரந்தம் போலவும் கருணாகத்தின் ரத்தனம் போலவும் காட்சி அளிக்கிறது இந்த சூரியன் சகல உலகங்களுக்கும் ஒரு ஆபரணம் போல ஜொலிக்கிறான் இவனுடைய கருணை உங்களுக்கு என்று சொல்றேன் கருப்பு பின்னணியிலே வெளுப்பு நிறத்தை பார்த்தால் அது எடுப்பாக தெரியும் இங்கே வானத்தின் கருமை அல்லது நீல நிறத்தின் பின்னணியிலே பெண்மையான சூரியன் எப்படி காட்சியளிக்கிறான் என்பதை கவி தன்னுடைய கற்பனையினாலே ஊமித்து விளக்குகிறார் பிரத்யுத்த ஸ்தப்த ஹேமோஜ்வல பத்மராக பிரத்யுப்த அப்படின்னு சொன்ன இந்த தங்க நகையில ரத்னங்கள் பதிப்பார்கள் கற்கள் பதிப்பார்கள் அந்த மாதிரி பதிக்கிறதுக்கு பேரு உப்த பிரத்யுப்துறது இங்க உதயகிரியினுடைய பின்னணியிலே சூரியன் உதிக்கும்போது ஒரு செக்கர்வான் நிறம் தோன்றுகிறது சிவந்த நிறம் அந்த சிவப்பு நிறத்தை பார்த்தா பத்மராகக்கல் பதிச்ச மாதிரி இருக்குதான் இந்த மலையினுடைய பச்சை நிறம் வானத்தினுடைய கருமை நிறம் இது ரெண்டு பின்னணியிலே இந்த சிவப்பு நிறத்தை பார்க்குறபோது பத்மராகக்கல் என்பது சிகப்பாக இருக்கும் பத்மம்னா தாமரை ராகம்னா நிறம் தாமரை போன்ற நிறம் பத்மராகம் பத்மராக கல்லுக்கு தாமரை போன்ற நிறம் இருப்பதனாலே அதுக்கு பத்மராகம் என்ற பெயர் அந்த சிவந்த வானத்தை பார்த்தா எப்படி இருக்குதுன்னா பத்மராக கல் பதிச்ச மாதிரி இருக்கு அப்படின் பிரத்யுப்தப்தேமோ உஜ்வல ருச்சி ராச்சன தப்த அப்படின்னா உருக்கின ஹேமா அப்படின்னா தங்கம் உஜ்வலைனா ஒளி ருச்சினா பிரகாசம் அச்சலக உதயகிரி பத்மராகன பத்மராகம் போல எந்த சூரியனானவன் உங்களுக்கு பதிக்கப்பட்ட பத்மராகம் போன்ற சிவந்த நிறத்தை தருகிறானோ அப்படிங்கிற எப்பவுமே நிறங்கள்ல ரொம்ப எடுப்பான நிறம் வந்து சிவப்பு நிறம் அதுதான் பழிச்சின் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் அதனாலதான் பெயிண்டிங்லாம் வந்து பளிச்சுன்னு தெரியறதுக்கு சிவந்த நிறத்தை அதிகம் பயன்படுத்துவார்கள் சிவப்பு நிறத்திலே எழுதப்பட்ட ஏடுகள் ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் போஜராஜனுடைய காலத்திலே சில கைரேகை நிபுணர்கள் மனிதனுடைய முதுகுத்தோலிலே செம்பருத்தி சாற்றினாலே ரேகையை பதித்து வைத்த ஏடுகள் எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கு சிவபுராணம் பழிச்சுன்னு தெரியும் இந்த பனிரெண்டாவது நூற்றாண்டுல ஒரு ஜப்பான் அரசன் அவன் பேரு தடோகு அவனை மக்கள் எல்லாம் வெறுத்து நாடு கடத்தி விட்டார்கள் அவன் காட்டில் இருந்தபோது அவனுக்கு அஜ்ஞானம் நீங்கி பௌத்த மதத்தின் மீது பக்தி ஏற்பட்டு ஒரு புத்த நூல் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆனா அவனுக்கு பனை ஓலை சுவடிகள் கிடைத்தனவே தவிர மை கிடைக்கல பேனா கிடைக்கல அப்ப ஒரு காட்டு கள்ளி முள்ளை எடுத்து தன் உடலை கீறி அந்த இரத்தத்தை தொட்டு தொட்டு தொட்டு ஒரு பெரிய புத்தகமே எழுதிட்டான் அது இன்னைக்கும் வந்து உலக புகழ் பெற்ற புத்தகமாக இருக்கிறது அந்த புத்தகத்தின் பெயர் லாங்க் சூத்ரா அப்படின்னு பௌத்த புத்தகம் அந்த ஏடுகளை எங்க பிரிச்சு பார்த்தாலும் சிகப்பா இருக்கும் அது அவனுடைய ரத்தம் சில பேர் காதல் கடிதங்களை ரத்தத்தை தொட்டு எழுதுவாங்க சில பேர் மாஸ் பெட்டிஷியன் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு ரத்தத்தை தொட்டு எழுதி போடுவாங்க இவன் சிவப்பு நிறம் எப்பவுமே எடுப்பார்கள் உதயசூரியன் வானத்திலே தோன்றுகிற போது தோன்றுகிற அந்த பத்மராக நிறமானது இதற்கு பார்க்க எப்படி இருக்குதா இது நாகரத்னமோ அல்லது சிவந்த பத்மராகக்கள் பதித்த ஆபரணமோ என்று தோன்றுகிறது பிரத்யுப்த தப்த உஜ்வல அப்படி கிடைக்குதோ கிஞ்சல்கு ஜாயக அப்படின்னா மிகவும் சிரேஷ்டமான உயர்ந்த தலைமைப்பிடத்தில் இருக்கக்கூடிய அதாவது இவர் அடுத்து சொல்ல போகிற ஓமை என்னடான்னா கிஞ்சல்க புஞ்சகிறார் கிஞ்சல்கு நடுவில் இருக்கக்கூடிய மகரந்தம் அந்த மகரந்தத்தில் இருக்கக்கூடிய திரட்சி அலியனா வண்டு குலம்னா கூட்டம் வண்டு கூட்டம் சிதகா அப்படின்னா கருநிறம் வானத்தின் கருநிறம் எப்படி இருக்குதான் வண்டு கூட்டம் இருக்கிறது மாதிரி இருக்குதான் அம்பரேனா வானத்திலே இந்திய வர என்றால் கருநெய்தல் பூ கருநெய்தல் பூ இருக்குதை நம்ம கருங்குளைய மலர்னு சொல்றேன் அதாவது ப்ளூ லோட்டஸ் இந்த எரும்பு மாடுகள்ல அதிகமா மேயக்கூடிய குளங்கள்ல இந்த புஷ்பங்களை நிறைய பார்க்கலாம் அது கருநிறத்துல இருக்கும் கருப்பு நிறத்தினுடைய இதழ்களை உடைய நடுவிலே அந்த மகரந்த குஞ்சம் எப்படி இருக்குமா வெள்ள வெளியுக்கும் அது மாதிரி இந்த வானம் ஆகாசம் கருப்பா இருக்கு காலை நேரம் தானே என்ன முழுக்க இருள் நீங்கவில்லை இப்பதான் சூரியன் வந்திருக்கு அந்த சூரியனுடைய ஒளியை பார்த்தா அந்த கரு நெய்தல் மலருடைய மகர்ந்த குஞ்சம் காட்சி அளிக்கிறதுன்னு அடுத்த உதாரணம் சொல்றேன் ஜாயக அப்படிங்கிற ஜாயகன்னா மிக சிறந்த புஷ்பம் இந்த சிறந்தங்கிறத சூரியனுக்கும் போடலாம் அந்த குஞ்சத்துக்கும் போடலாம் அந்த பூவுக்கும் போடலாம் அந்த மாதிரி ஒரு இடமெடி சொல்லியிருக்கிறார் சாதாரணமா ஜாயக அப்படின்னா தலைமையாக சிரேஷ்டமாக இருக்கிற ஒரு மனிதனுக்கோ பொருளுக்கோ சொல்றது இந்திய சுதந்திர போராட்ட காலத்திலே ஜார்ஜ் சைமன் விசாரணை குழு லண்டன்ல இருந்து வந்து இறங்குச்சு அப்ப அதை எதிர்த்து பஞ்சாபிலே லாலா லஜபதி ராய் தலைமையிலே ஒரு பெரும் போராட்டம் நடத்தினார்கள் சைமனை திரும்பிப்போ அப்படின்னு எழுதி அட்டைகளை பிடித்தார்கள் இந்த லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் என்று பெயர் பெற்றவர் வீரத்தில் இணையற்றவர் இவருடைய தலைமையில்தானே இந்த போராட்டம் நடக்குது இவரை காலி பண்ணிட்டா தேவையில்லை என்று எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பிரிட்டிஷாருக்கு இந்த லாலா லஜபதி ராய் யாருன்னு தெரியல ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் வரிசையாக வர்றாங்க அந்த கூட்டத்தொருவு கூட்டமாக இவர் கலந்து இவர் யாருன்னு தெரிஞ்சால் தனியாக சுட்டுக் கொண்டுடலாமே அப்படின்னு இவரை கண்டுபிடிக்க தெரியாமல் இருந்தார்கள் அப்போ சில இந்தியர்களுக்கு வலை வீசினார்கள் உனக்கு நான் ஆயிரம் ரூபாய் தர்றேன் பத்தாயிரம் ரூபாய் தர்றேன் எனக்கு காட்டி கொடு ஆளையாருன்னு பல இந்தியர்கள் பின்வாங்கி விட்டார்கள் ஒரே ஒரு இந்தியன் காசுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டான் ஒரு கொடையை கருப்பு கொடையை விரித்து அந்த கொடை துணியில் சாக்பீஸினால சைமன் விசாரணைக்குழுவே திரும்பிப்போ அப்படின்னு எழுதி இந்த கொடையை நான் யார் கையில் கொண்டு போய் கொடுக்குறேனோ அவர் லாலா லஜபதி ராய் அப்படின்னு சொல்லி காசை வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட கொண்டாந்து ரொம்ப பணிவா ஜி நீங்க கையில் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் வெயிலுக்கு கொடை பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுல இங்கிலாந்தை எதிர்த்து வாசகமும் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம மேலே இவ்வளவு அன்பு காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி கொடையை வாங்கிக்கிட்டேன் அந்த கொடையை விரிச்சு பிடிச்சுக்கிட்டு அவர் நடந்து போன உடனே பிரிட்டிஷாருக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சு போயிச்சு உடனே கூட்டமாக வந்து பல பேர் ஒரே சமயத்தில் அந்த ஒருத்தரை அடித்தார்கள் தடியினாலே அவர் அடித்ததுல லங்ஸ் நுரையீரெல்லாம் தெரிச்சு வாய் வழியா வந்தது அவர் ஆஸ்பத்திரியில் இறந்து போனார் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா தலைமை பொறுப்பில் இருக்கிறவனை காலி பண்ணிட்டான் அந்த கூட்டமே கலைஞ்சிரும் அப்படிங்கிறது அவங்க கொள்கை அதான் சிரேஷ்டம் சிகாமணி நேதா தலைவன் ஜியாய இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் சகல கிரகங்களுக்கும் தலைவனாக இருக்கிறவன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு தலைவனாக இருப்பது போலே இவன் கிரகங்களுக்கு தலைவனாக இருக்கிறான் அதனால ஜாயக என்பது அவனுக்கே பொருந்தும் ஜாயக கிஞ்சல்க அப்படின்னு சொன்ன மகரந்தம் ஆஃப் அ பிளான்ட் புஞ்சக அப்படின்னு சொன்ன மல்கிச்சூட் கூட்டமாக இருக்குது இந்த மகரந்தத்துல அந்த காம்புகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நீடிக்க நிறைய இருக்கும் அதுல மகரந்த துகள் இருக்கும் இந்த புஞ்சகங்கிறத எதுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ மாட்டு வாலில் மயு இருக்குது அந்த முடி குஞ்சமா இருக்கு அதையும் புஞ்சகான்னு சொல்லலாம் மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க இல்லையா அதையும் கூட்டம்னு சொல்லலாம் விலங்குகள் நிறைய இருக்கின்றன அதையும் கூட்டம்னு சொல்லலாம் இப்போ யானைகள் குருவாயூருக்கு போனீங்கன்னா அறுபத்தி யானைகள் குருவாயூர் கோயில இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய யானை பாதுகாப்பகம் எது அப்படின்னு கின்னஸ்ல ஒரு ரெக்கார்டு எடுத்தான் பார்த்தா ஆப்பிரிக்காவில் கூட அவ்வளவு தனித்தனியே காட்டில் இருக்கும் ஆனா மனிதர்கள் யானைகளை பாதுகாத்து வளர்க்கிற இடம் மொத்தமா அதிகமான எண்ணிக்கை உள்ள யானை எங்க இருக்குன்னா கேரளா குருவாயூர் கோயிலதான் இவ்வளவு யானை அவங்களுக்கு ஏதுனான்னு கேட்டா ஒரு யானை கூட அந்த கோவில் விலை கொடுத்து வாங்கலை அந்த யானை எல்லாம் பக்தர்களாலே அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது தமிழக முதல்வர் கொடுக்கறாரு ராஜ்கபூர் கொடுக்கறாரு பிரதம மந்திரி கொடுக்கறாங்க யார் யாரோ கொடுக்கறாங்க ஒரு யானைங்கிறது ஆறு லட்சம் ரூபாய் இன்னைக்கு லேட்டஸ்ட் ரேட்டு உங்களுக்கு ஏற்கனவே வீடு வாங்கி ஆச்சு வீடு வாங்க வேணாம் ஆறு லட்சத்தை வச்சு என்ன செய்யறதுன்னா ஒரு யானையை வாங்கி வீட்டில் கட்டுங்க ஆறு லட்சம் ரூபாய் இன்னைக்கு யானையுடைய விலை அறுபத்தி யானைகள் ஒரு சேர நிற்கிற ஒரே இடம் இன்னைக்கு கின்னஸ் புக்கில் என்டர் பண்ணிருக்கிறான் அதிகமான யானைகளை ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரே இடம் கேரளா குருவாயூரப்பன் கோவில் குருவாயூரப்பன் கோவிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த யானை பாதுகாப்பாக இருக்கு இந்த புஞ்சகா அப்படிங்கிறது இந்த மகரந்த காம்புகளின் கூட்டம் போலே சூரியனுடைய கதிர்கூட்டம் நல்ல பக்கம் அந்த வேஸ் வெளிவரது இல்லையா அதை வந்து புஞ்சஹா அப்படிங்கிற கிஞ்சல் க புஞ்சஹா எத் அலிகுல சிதே இந்த ஆகாயத்தினுடைய கருநிறம் இப்போ நீங்கள் இடத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாயம் கருப்பாக தான் ஆனால் பகல்ல ஏறக்குறைய சூரியோதய சமயத்தில் இவ்வளவு கருப்பாக இருக்காது லேசாக மென் கருப்பாக இருக்கும் அதை பார்த்தா வண்டுகளின் கூட்டத்தின் போல இருக்குதான் அலி குல அலி என்றால் வண்டுகள் அந்த வண்டுகள் சேர்ந்த அந்த கரு நிறம் சிதகா அப்படின்னா கருப்பு நிறம் என்றால் வண்டு கூட்டம் வண்டு கூட்டங்கள் ஒரு சேர இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த நிறமானது மென் கருப்பாக இருக்கும் அலி குல சித என்றார் கருநிறத்தை ஒரு காலத்தில் ரொம்ப விரும்பி நம்ம திரௌபதி கருப்பு அந்த கருத்தை பொண்ணை கட்டிக்கிறதுக்கு அவ்வளவு நாட்டு மன்னர்களும் திரண்டு வந்து சுயம்புறத்திலே போட்டி போட்டார்கள் அர்ஜுனன் கருப்பு கர்ணன் கருப்பு கிருஷ்ணன் கருப்பு தான் மன்மதனே மன்மதன் நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க அவன் சிகப்பாக இருப்பானு மன்மதன் கண்ணங்கரேன்னு இருப்பான் விஷ்ணு கருப்பு ராமர் கருப்பு இப்படி கருநிறத்துக்கு ஒரு காலத்துல டிமாண்ட் இருந்தது இப்பதான் இருக்கிறாங்க கருப்பு நிறத்தோட இருந்தால் அவங்களுக்கு எந்த மார்க்கெட்டுமே இல்ல சினிமா மார்க்கெட்டும் அதை எதிர்த்து ஒரு நடிகர் வெற்றி பெற்ற அவருக்கு ஒரு நல்ல குணம் என்னன்னா அவருடைய முதன் முதல் திரைப்படம் அபூர்வ ராகுங்கள் அவர் நடிச்சு முடிச்சு சம்பளம் கையில ஆயிரம் கொடுத்தாங்க நான் சொல்றது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அந்த ஆயிரம் ரூபாங்கிறது அந்த காலத்துல ரொம்ப பெரிய தொகை வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒரு பிச்சைக்காரன் கை நடுவான் அதுல இருந்து காலத்தில் ஒரு பவுன் தங்கம் வந்து ஐநூறு ரூபாய் ரெண்டு பவுன் தங்கம் வாங்கியெல்லாம் ஆயிரம் ரூபாய் வச்சு அதில் ஒரு நூறு ரூபாய் எடுத்து கொடுக்குற மனசு அந்த புத்தி அவருக்கு இருந்தது மேலும் மேலும் அவர் வந்து லட்சங்களிலே கோடிகளிலே புரடக்கூடிய ஒரு பாக்கியத்தை பகவான் அவருக்கு கொடுத்தான் இந்த அலி குல சிதம் வண்டுகள் குழுமி இருக்கிற ஒரு மென் கருப்பு நிறமாய் இருக்கக்கூடிய அம்பரம் அம்பரம் அந்த என்றால் நான் கருணைதல் பூன்னு சொல்றேன் இது ஏதோ ஒரு பூன்னு நினைச்சுட்டு இருக்காதீங்க வந்து என் கூட வந்தீங்கன்னா சில குளங்குட்டையில காட்டுவேன் இந்த பூ சர்வசாதாரணமா கிடைக்கும் அத வந்து கருணைதல் பூன்னு சொல்லுவாங்க அந்த கருணைதல் பூ போன்ற இருக்கக்கூடிய அந்த வானம் அந்த வானமாகிய மலருக்கு மகரந்தம் எதுடா அப்படின்னு சொன்ன இந்த சூரியனுடைய வெளிச்சம்தான் அப்படின்னு சொல்றது கவிஞனுடைய கற்பனை அப்படி எல்லாம் போகுது கால வியாழசிய கால வியாழம் அப்படின்னா கருணாகம்னு அர்த்தம் கருணாகத்தினுடைய எந்த கருணாகத்தினுடைய இப்ப ஆகாசத்தையே ஒரு கருணாகமா சொல்ற அந்த ஆகாச கருநாகத்தின் தலையிலே நாகரத்னம் இருக்குதான் அந்த நாகரத்னம் தான் இந்த சூரியன் அப்படிங்கிற கருநாகம் கணக்கரைன்னு இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் காலவியாலம்னு வேறு அந்த காலவியாலத்தின் தலையிலே இருக்கிற நாகரத்தனமானது எப்படி ஒளி வீசுகிறதோ அதுபோல இந்த ஆகாயமாகிய காலநாகமானது அந்த சூரியன் ஆகிய நாகரத்னத்தை ஏந்தி இருக்கிறது அப்படிங்கிற இந்த கரு நாகத்தினுடைய உடம்புல இருக்கிற கருப்பு நிறமானது வெளிச்சம் அந்த நாகத்தின் மேல பட்டா கூட அந்த கருப்பு நிறம் அதிகமா தெரியுமே தவிர வேற கலரை கொடுக்காது இப்ப நம்ம கொடை ஏன் நமக்கு கருப்பா இருக்கு கருப்பா இருந்தா வெயில் அதிகமா நமக்கு தாக்காது இப்ப மில்ட்ரியில எதுக்கு காக்கி சட்டை கொடுக்கறான்னா காக்கி சட்டையில தான் வந்து அதிகமா பிரதிபலிப்பு இருக்காரு மற்ற எல்லா நிறமும் கலரை பிரதிபலிக்கும் நீங்க என்னதான் மறைஞ்சு மறைஞ்சு எதிரி நாட்டுக்குள்ள போனா கூட எதிரி கண்டுபிடிச்சிருவாங்க எதிரிகள் கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய கலர் காக்கி கரும்பு பச்சை கலர்கள் மில்டரி யூனிஃபார்ம் என்றால் வளைந்து வளைந்து இருக்கக்கூடிய பாம்பு பாம்புக்கு வந்து ஒரு என்ன பெசிலிட்டினா நம்ம முதுகெலும்ப ஒரு அளவுக்கு மேல நம்ம வளைக்க முடியாது பெரிய யோக பயிற்சி செய்தவரை விடனா பின்பக்கமும் முன்பக்கமும் உழைச்சு காட்டுலாம் ஆனா பாம்பின் முதுகெலும்பு எப்படி அமைஞ்சிருக்குன்னா ஒரு சின்ன வளையம் மாதிரி கிருகிரு கிருகிறது சுற்றிக்கும் இப்படி சுத்தம் அப்படி சுத்தம் அதனுடைய முதுகெலும்பின் அமைப்பு அப்படி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பகவானுடைய படைப்பில் அந்தந்த ஜந்துவுக்குரிய வாழ்க்கை எப்படி அமையணுமோ அதுக்கு ஏற்ற உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது ஒட்டகத்தினுடைய முதுகு அந்த மாதிரி இருக்குது ஆனால் நாமெல்லாம் தப்பாக நினைக்கிறோம் ஒட்டகத்தினுடைய முதுகெலும்பு இந்த மாதிரி மலை மாதிரி போயிட்டு வருதுன்னு இல்லை ஒட்டகத்தினுடைய முதுகெலும்பு இப்போ நாய்க்கு எப்படி இருக்குது அது மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது அந்த முதுகெலும்பின் மேலே மலை போன்ற சதை திரட்சி இருக்கு அவ்வளோதான் அங்கே மேலே எலும்பு கிடையாது எலும்பு கரெக்டாக ஆடு மாடுகளுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருக்கும் அப்படி இந்த பாம்புக்கு அமைந்த ஒரு முதுகெலும்பானது அதனுடைய வளைந்து ஆடும் படமெடுத்து ஆடும் ஜீவியத்துக்கும் இந்த பிராணிகளை பிடிக்கக்கூடிய ஒரு ஓட்டத்துக்கும் வசதியாக அது அமைந்திருக்கிறது கால வியாலசிய சின்னம் சின்னம் அப்படின்னா இங்கே அடையாளம் நாகத்துக்கு அடையாளமாக நாகரத்னம் இருக்கிறது நாகரத்னத்தை இவர் சூரியனுடைய வெளிச்சத்துக்கு ஊமையாக சொல்லுகிறார் இந்த சின்னம் அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் அந்தந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தவரை சூழ்நிலையை பொறுத்தவரை பலவிதமாக அர்த்தம் சொல்லுகிறார் ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது மனிதரை இனம் கண்டு கொள்வதற்கு நமக்கு எது அடையாள வஸ்துவாக இருக்கிறதோ அதை சின்னம் என்று சொல்கிறார்கள் இப்போ வந்து தேர்தலில் வந்து இன்னாருக்கு இன்னும் சின்னம் என்று சொல்வது போல இன்னும் சின்னத்தை வச்சு நாம் இன்னாரே அடையாளம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அது மாதிரி இப்போ சங்கீதத்தில் பாட்டிங்கன்னா இந்த கிருதி இந்த பாட்டு யார் எழுதினது அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிக்கிற சின்ன வார்த்தைக்கு முதிரைன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒவ்வொரு கவிஞரும் இப்போ ஷியாம சாஸ்திரி இருக்கிறாருன்னா ஷியாமா சாஸ்திரி வந்து சங்கீதத்தில் பெரிய ஜாம்பவான் அவருடைய கிருதிகளில் எதை பார்க்கலாம் அப்படின்னா ஷியாமா கிருஷ்ண சோதரி அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கலாம் அது எப்படின்னா தஞ்சாவூரில் ஷியாமா சாஸ்திரிகள் சங்கீத அபியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாராம் அப்படி சங்கீத அபியாசம் பண்ணும்போது அவருடைய சித்தி தன்னுடைய பொண்ணுக்கிட்ட ஒரு கோவலை நிறையா பாலை கொடுத்து விடுமா இவர் சங்கீதாபியாசம் பண்ணுறபோது இவருக்கு தொண்டை வறண்டு போகக்கூடாதேன்ட்டு டெய்லி அந்த பொண்ணு வந்து அண்ணா பால் அப்படின்னு சொல்லி கொடுக்குமா ஒரு நாள் அந்த பொண்ணு வரவில்லை எதோ உடல்நலமில்லையோ சித்தியும் மறந்துட்டாளோ என்னவோ தெரியல அந்த நேரத்தில் இவர் சாதகம் பண்ணிக்கிட்டு இருக்கார் தொண்டையில் அடிக்கடி செருமல் வருது அப்போது இவர் தஞ்சாவூர் பங்காறு காமாட்சியம்மன் மேலே ரொம்ப பக்தி கொண்டவர் அந்த பங்காறு காமாட்சியம்மனே சித்தி மக வடிவில் வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு வந்து அவர் முன்னால் வச்சு அண்ணா பால் குடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே மறைந்து விட்டாள் இவர் பார்த்தார் சாக்ஷாத் அம்பாளே வந்து என்ன அண்ணான்னு கூப்பிட்டுருக்கிறாளே என்று சொல்லி அன்ற முதல் தான் எழுதுகிற பாடலிலே அம்பாளை பற்றி வார்த்தை வரும்போது ஷியாமா கிருஷ்ணன் சகோதரி அப்படின்னு எழுதுவார் கிருஷ்ணனுக்கு அவள் சகோதரி ஏன்னா துர்கைக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு ஒப்பந்தான் இந்த ஷியாமா இன்னொரு சகோதரன் இப்படி வருத்தம் இல்ல ஷியாமா கிருஷ்ணன் என்று தன்னை குறிப்பிட்டு தன்னுடைய சகோதரி என்று சொல்கிறார் இது அதை கண்டுபிடிக்கக்கூடிய அடையாளம் அதே மாதிரி இப்ப வந்து நம்ம சாப்பிடுறோம் சாப்பிடுற சாப்பாட்டுல அது காபியா டீயா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்னு வாசனையை வச்சு கண்டுபிடிக்கலாம் இன்னொன்னு கலர் வச்சு கண்டுபிடிக்கலாம் காபி ரெண்டுமே ஏறக்குறைய ஒரு ப்ரௌனிஷ் எல்லோவா இருந்தா கூட காபி நிறம் வேற டீயின் நிறம் வேற நம்ம தமிழ்நாடு சினிமா கவிஞர் ஒருத்தர் நான் முத்துக்குமார்னு ஒருத்தர் வந்து சமீபத்தில் தாய்லாந்து போயிருந்தாராம் தாய்லாந்து பேங்காக்கில் போய் ஒரு ஹோட்டலில் போய் உக்காந்து மெனு கார்டு கேட்டிருக்கிறாரு அந்த மெனு கார்டில் என்ன போட்டிருக்கிறான்னா பள்ளி வறுவல் தவளை பொறியல் பாம்பு சூப்பு இப்படி இருக்கு எல்லாம் வரிசையா ஒன்றும் கூட நம்ம நாட்டு ஐட்டம் மாதிரி தெரியல ரொம்ப வெறுத்து போய் கடைசியில் வந்து நூடுல்ஸ்ன்னு போட்டிருந்தானா அதை டிக் பண்ணி நூடுல்ஸ் கொண்டாப்பா அப்படின்னா நூடுல்ஸ் வந்துருச்சான் பக்கத்தில் ஒரு மேஜையில் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் அங்கே போய் செட்டில் ஆனவர் தற்செயலாம் வந்து உட்கார்ந்துருக்கிறார் பிற பார்த்தோடனே நீங்கள் தானே சினிமா கவிக்கர் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஆமாம் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன் பிற என்னப்பா மெனு கார்டை பார்த்தா எல்லாம் வந்து பாம்பு பள்ளி தவழையில இருக்குது அதனால நூடுல்ஸ் சாப்பிட்றேன் இந்த நூடுல்ஸ் என்ன நூடுல்ஸ் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு என்ன அவ்வளவு மண் புலு அப்படின் பேசாம பில்ல கட்டிட்டு இப்படி அது என்ன உணவு பொருள் என்று கண்டுபிடிக்க முடியாதபடி அடையாளத்துக்கு அப்பாற்பட்ட உணவாக இருந்திருக்கு இங்கே சொல்றாரு கருணாகம் என்பதை கண்டுபிடிப்பதற்கு சாதகமாக கருணாகத்தின் சின்னமாக நாகரத்தனம் இருப்பது போல வானத்துக்கு ரத்தனமாக சூரியன் இருக்கிறான் அப்படிங்கிறார் கால வியாலசிய சின்னம் மகித தமம்னா பெருமையிலே சிறந்த மகிமையிலே சிறந்த நான் ஒன்பே சொல்லியிருக்கிறேன் தர அப்படிங்கிறது கம்பேரடிவ் டிகிரி தம அப்படிங்கிறது சூப்பர் டிகிரி மகித மகித தர மகித தம மகிதம போடுற பெருமையிலே மிகவும் உயர்ந்த மகித தமம் அகோ மூர்த்தினி அகோ மூர்தினி அப்படின்னு சொன்ன என்பதை ஒரு மனித உருவமாக வைத்துக் அந்த பகலுக்கு தலையில் இருக்கிற சிரோபூஷணமாக தலை அலங்காரமாக சூரியனை சொல்லலாம் பகல் என்பது ஒரு உருவமாக வைத்து கொண்டால் அதுக்கு ஹெட் வந்து சூரியன் தான் அப்படின்னு சொல்றாரு அதாவது தலைன்னு எது சொல்றதுன்ன எது முக்கியமோ அது தலை அதனால தான் ஒரு லீடர் தலைவன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பிரின்ஸ்பால் தலைவர் ஒரு காலேஜுக்கும் பிரின்சிபால் தலைவர் ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டினுடைய பிரதமர் தலைவர் ஒரு வீட்டுக்கு தகப்பன் தலைவன் அது மாதிரி பகலுக்கு தலைவன் யார் அப்படின்னு சொன்ன இந்த சூரியன் அப்படின்னு சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த சூரியனால் தான் பகல் வெளிச்சம் பெறுகிறது இந்த இது பகலா இரவான் என்று இனம் கண்டு கொள்வதற்கு அடையாளமாக நாம் பயன்படுத்துவது சூரியனை தான் இது பகல்னு எப்படி சொல்கிறீங்கன்னா அதோ சூரியன் இருக்கிறது இது ராத்திரின்னு எப்படி சொல்கிறீங்கன்னா சூரியனை காணவில்லை அப்படி தானே நம்ம சொல்கிறோம் அப்படி தானே நம்ம வந்து அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம் இப்போது தர்மபுரின்னு சொல்கிறேன் ஈரோடு பக்கத்தில் தர்ம தர்மபுரியில் ஒரு கோவில் இருக்குங்க இந்த தர்மபுரி ஒரு காலத்திலே தகடூர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த தகடூரில் கல்யாண காமாட்சி அம்மன் கோவில் ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் எதனால் விசேஷமாக அழைக்கப்படுகிறது எதனால் இனம் கண்டுகொள்ளப்படுகிறது அப்படின்னா அங்கே ராமாயணத்தினுடைய முழு வரலாறும் சிறு சிறு சிற்பங்களாக நிறைய ராமர் பிறந்ததுல இருந்தே ராமர் வனவாசம் போற முடிய மட்டும் இல்லை அதுக்கப்புறம் யுத்தகாண்டம் அதுக்கப்புறம் உத்தரகாண்டம் அவர் வந்து ராமாயணம் பின்னால் வந்த உத்தரகாண்ட சம்பவங்கள் எல்லாம் கூட சிற்பங்களாக இருக்குதான் அந்த கோவில் முழுக்க வேறு என்ன ஆச்சரியம்னா இது ராமர் கோவிலாக இருந்தால் பரவாயில்ல இது பெருமாள் கோவிலாக இருந்தால் பரவாயில்ல இது அம்பாள் கோவில் கல்யாண காமாட்சியம்மன் கோவில்னு பேரும் அந்த காமாட்சியம்மன் கோவிலில் ராமருடைய ஜனனம் முதற்கொண்டு ராமர் பட்டாபிஷேகம் உத்தரகாண்டம் ஓர சிற்பங்கள் இருக்கா இந்த மாதிரி கோவில் பெருமாள் கோவிலில் கூட என்னையும் பார்க்க முடியாது இப்போ பெருமாள் கோவில் இருக்குது அங்கே ராமாயணத்தினுடைய அவ்வளவு சிற்பங்களையும் பார்க்க முடியாது கும்பகோணத்தில் ராமசாமி கோவில் இருக்குது அங்கே ராமாயணத்தினுடைய பெயிண்டிங்ஸ் இருக்குது அதுவும் வந்து விட்டு விட்டு தான் இருக்குது இதில் வந்து ஒரு சம்பவம் விடாமல் ஏகப்பட்ட சர்ப்பங்கள் அது சிற்பங்கள் இருக்குது என்று எனவே அந்த கோவில விவரம் தெரிஞ்சவங்க வந்து இப்படி கல்யாண காமாட்சி அம்மன் கோவில் சொல்றாங்களா பொதுமக்கள் வந்து அந்த ராமாயண கோவில் சொல்றாங்களா அங்கே போய் ராமாயண கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டால் தான் தெரியும் அப்போ அங்கே அந்த கோவிலுக்கு சின்னம் அடையாளம் என்னங்கன்னா அந்த ராமாயண சிற்பங்கள் அதுபோல இங்கே பகலுக்கு தலைமையாக சூரியன் இருக்கிறான் ரத்னம் மூர்தினா தலையிலே ரத்னம் என்றால் இந்த நவரத்னங்களில் ஒன்று சிறந்த ரத்தனம் சிரோ ரத்னம் என்று பெயர் அது தலையிலே கிடத்திலே என்ன ரத்தனம் வைக்கிறதுன்னு அந்த நாட்டில் ஒரு கணக்கு உண்டு பெரும்பாலும் பத்மராகம் வைப்பார்கள் அந்த மாதிரி பத்மராகம் என்ற ரத்தினத்தை வைத்தது போலே அங்கே பகலுக்கு ரத்தனமாக அவன் இருக்கிறான் அது வந்து பகலுக்கு பெருமையாக வானத்துக்கு பெருமையாயிருக்கிறது அப்படிங்கிறான் ஒரு சின்ன செய்தி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோவில் இருக்கு பெருமாள் கோவில் அங்கே ஆண்டாள் அவதரித்த துளசி தோட்டம் இருக்கு இந்த துளசி தோட்டத்துலதான் ஆண்டாள் அவதரிச்ச இடம்னு சொல்லி கோயில் அரிசிக்கிற சொல்லுவேட்ட அங்க ஆண்டாள் சன்னதிக்கு எதிரே ஒரு துளசி மாடம் இருக்கு அந்த துளசி மாடத்தினுடைய மண்ணை எடுத்துக்கிட்டா அதனை தீல பூசிக்கிட்டாலோ பர்சுல வச்சுக்கிட்டாலோ பையில வச்சுக்கிட்டாலோ பூஜைல வச்சுக்கிட்டாலோ உடனடியாக தரித்திரம் நீங்கி உங்களுக்கு உங்களுக்கு ஆசைப்பட்ட அபிலாஷை நிறைவேறுகிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை பிரபலமாக இருக்கு பல பேர் செறிவிலிபுத்தூர் போயிட்டு இந்த விஷயம் தெரியாமல் வராங்க ஆனால் அடுத்தாப்ப நீங்கள் செறிவிலிபுத்தூர் போனீங்கன்னா இந்த ஆண்டாள் சன்னிதிக்கு எதிராக இருக்கிற துளசி மாடத்து மண்ணு அவ்வளவு விசேஷம் காரணம் என்னென்னா ஆக்சுவலாக அத்தனை பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டாள் அங்கு வாழ்ந்த போது வளர்ந்த போது அவள் பயன்படுத்திய துளசி செடியை இன்னும் பெர்பேசிவேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனுடைய அடிவாளையன்று மாதிரி சொல்றாங்க மிக புனிதமாக கருதப்படுகிறது அந்த பெருமாள் வந்து அவள் கழுத்தில் அணியப்பட்ட காரணத்துக்காக அந்த மாலை ரொம்பவும் ஆசைப்பட்டான் ஆண்டாள் சூடிய மாலை அதனால் சூடி கொடுத்து சுடற்குடியின்னு பேர் பனிரெண்டு ஆழ்வார்களில் எந்த ஆழ்வாரும் அதை செய்யலை நம்மாழ்வார் கூட தன்னை நம்மாழ்வார நாயகியாக நினச்சி பாடினார் பெரியாழ்வாரும் பெரிய பக்தர் ஆண்டாள் மகளாக பெரும் பாக்கியம் பெற்றவர் அந்த ஆழ்வார்களுக்கு வராத துணிச்சல் அவளுக்கு வந்தது என்னென்ன அந்த ஆன்மீக நாயகி மனப்பான்மை அவளுக்கு ஊறிப்போயிருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்போ மூர்தினி ரத்னம் சூரியனுக்கு இங்கே மயூரகதி கொடுக்கிற ஒரு பெயர் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் சூரியனுக்கு ஒவ்வொரு பேரா கொடுத்து வர்றாரு இதுல தீப்தாம் தீப்த் அண்ட் பிரைட் தீப்த அப்படின்னு சொல்றது அம்சுகோ அப்படின்னா ரேகையின்னு அர்த்தம் ஒளி ரேகை உஷ்ணமும் ஒளியும் உள்ள ஒளி கதிர்கள் நிறைந்தவன் சூரியன் அதனால அவனுக்கு தீப்தாம்சுகோ அப்படின்னு பேர் பெரும் தீப்தாம்சோகோ அப்படிங்கிறது வேற்றுமை உருவாக வந்திருக்கு இந்த மின்னல்னு சொல்றம இரண்டு மேகங்கள் உராகிற போது வர்ற மின்னல் அதுல எவ்வளவு மின்சாரம் இருக்குதுன்னா இருநூத்தி கோடி வாட்ஸ் இருக்குது ஒரு மின்னல்ல இருநூத்தி கோடி வாட்ஸ் இருக்கு ஒரு ஒளியிலோ உஷ்ணத்திலோ பல கோடியில ஒரு பங்கு கூட கிடையாது இதெல்லாம் பொழுதுதான் அது சதா சர்வகாலமும் அவ்வளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளது சூரியனுடைய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கலாம் இதை வந்து வேதங்கள் சொல்லுது சூரியனுடைய ஒளியிலிருந்து அக்னியனுடைய எழுபத்தி நான்கு வகைகளையும் உற்பத்தி செய்யலாம்னு சொல்றேன் அக்னிக்கு பல வகை இருக்குன்னு சொல்றான் அதுல ஒரு வகைதான் நம்ம நாம சொல்றோம் எலக்ட்ரிசிட்டிங்கிறது இதை சூரிய ஒளியிலேயே தயார் பண்ணலாம் என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு இந்த ஒரு சாஸ்திரிகள்கிட்ட ஒரு அன்பர் கேள்வி கேட்கிறார் என்ன அப்படின்னா அன்றைய புஷ்பக விமானம் பற்றி சொல்றீங்க குபேரனுடைய விமானம் சொல்றீங்க ராமர் ஏறி போனார்னு சொல்றீங்க அப்படியெல்லாம் விமானங்களை கண்டுபிடிச்ச நம்ம முன்னோர்கள் இந்த காலத்துல நாம பயன்படுத்தி ஒன்னு விமானத்தை விட்டுட்டு போயிருக்கலாம் அடக்கத்தின் விளைவாக கிடைத்த பரிசுகள் குபேரனுக்கு அந்த விமானம் எப்படி கிடைச்சது தவம் பண்ணி அத வாங்கின தபசீலர்களுக்கு கிடைச்சது விமானங்கள் இப்போ எந்த விதமான தவமும் பண்ணாம கையில் காசு இருந்தால் போக ஒரு விமானத்தை வாங்கிடலாங்கிற மாதிரி விமானம் செய்கிறோம் இந்த கால விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியினாலே நோய்களும் சமுதாய குறைபாடுகளும் தான் அதிகமாக இருக்கே தவிர இதனால வந்து இன்பம் அதிகமாகிருக்குதானே இல்லை அதனால தான் அந்த காலத்தில் இப்படி விஞ்ஞானத்தை வந்து தொடவும் இல்லை கால் வைக்கவும் இல்லை ஆனால் இவ அவங்க அதில் டச் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்கள விட பெரிய ஆளாக போயிருப்பாங்க அதுக்கு என்ன சான்று அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த ஜே போஸ் சர்சி வி ராமன் இவங்கெல்லாம் உலக மட்டத்திலே மிகவும் பெயர் பெற்ற விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தில் அவங்களால எட்டி பிடிக்க முடியாத இவங்க போயிருக்கிறான் இன்னைக்கும் கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டில் நாற்பது சதவீதத்துக்கு மேலே இந்தியன் சயின்டிஸ்ட் தான் இருக்கிறான் இந்தியன் பிரெயின் எங்களுக்கு வேணும் இந்திய பட்டதாரிகள் எங்களுக்கு வேணும் என்று எல்லா நாடுகளும் விரும்புகின்றன ஏன்னா அவங்க மூளைதான் சீக்கிரமாக கண்டுபிடிக்குது அவங்க மூலம் தான் சீக்கிரமா அடப்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தும் இந்திய ரிஷிகள் அந்த விஞ்ஞானத்துக்கு வராத காரணம் இந்த விஞ்ஞானம் ஆபத்தான விளைவுகளை கொடுக்கும் லோகாயுதமான மனப்பான்மையை வளர்க்கும் அப்படிங்கிறதுக்காக தொடரலை அதை தான் இப்ப நீங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ தீப்தாம்சு அவ்வளவு பிரகாசமும் உஷ்ணமும் உள்ள கதிர்களை உடையவன் தீப்தாம்சு பிரத்தக பிராத்த காலையில் அதிகாலையில் காலையில சூரியன் உதிக்கிறான் பத்மராகம் போல் காட்சி அளிக்கிறான் நெய்தல் மலர் போல் காட்சி அளிக்கிறான் நாகரத்னம் போல் காட்சி அளிக்கிறான் என்று சொல்லியாத் காக்கட்டும் உங்களுக்கு நன்மைகள் செய்யட்டும் பணம் இல்லாதவர்களுக்கு பணம் தரட்டும் குணம் இல்லாதவர்களுக்கு குணம் தரட்டும் நோய்வாய்பட்டவருக்கு உடல் நலம் தரட்டும்னு உலக கோடீஸ்வரர் ராக்பல் இருக்கிறாரு அவர் வந்து ஆரம்ப காலத்தில் பணக்காரர் இல்லை உருளைக்கிழங்கு தோன்றக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருந்தார் அன்றாடம் உழைச்சா கிடைக்கிற காசில் அவர் சாப்பிட முடியும் அவ்வளோதான் ஒரு சின்ன ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியும் அவ்வளவு ஏழையாக அவர் இருந்தபோது ஒரு பெண்ணை அவர் காதலித்தார் அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டா நீ கேட்ட கேட்டுக்கு உனக்கு கல்யாணமெல்லாம் தேவையா நீ உருளைக்கிழங்கு தோன்ற தொழிலாளி என் அழகுக்கும் என் அந்தஸ்துக்கும் நான் ரொம்ப பெரிய இடத்துல போய் சேர வேண்டியவன் உன் மூஞ்சிய மோகரையும் கண்ணாடியில் போய் பாரு அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு ஏசி விரட்டான் இந்த ராக்ஸோலர் என்ன பண்ண இவளுக்கு மனுஷனுடைய அருமை தெரியல பணத்துடைய அருமை தான் தெரியுது அப்படின்னு ஒன்று போய் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம கடுமையா உழைச்சு பெரிய பணக்காரர் ஆயிட்டார் பதினஞ்சு வருஷம் எடுத்துக்கொண்டார் பணக்காரர் தான் வர்றதுக்கு பதினைஞ்சு வருஷம் ஆகி அந்த பொண்ணு தானே வலிய வந்து தன்னுடைய அவதூறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தயவு பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க என்ன கட்டிக்கலாம் இளமை போய் விட்டது அடுத்தாப்புல அவளை பத்தி அவருக்கு என்ன ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகி போச்சு இதே ராக்வெல்லர் மறுபடி உருளைக்கிழங்கு தோண்டக்கூடிய தொழிலாளியா மாறினா இவ ஓடிடுவான் காரணம் என்ன பணம் எல்லாம் பணத்துலதான் வச்சிருக்கான் ஆண்டவன் அதனால எந்த காலத்திலே நமக்கு பணம் தேவையோ அந்த காலத்தில் பணம் வரணும் நமக்கு தொண்ணூறு வயசில் பணம் கிடைச்சி என்ன பண்ண சில பேர் வந்து அதிர்ஷ்டங்கிறது எந்த வயசுலையும் வரலாம் அப்படின்னு சில பேர் நம்பிக்கையாக உக்காந்துருக்கிறாங்க தொண்ணூற்றி அஞ்சு வயசுலையாவது நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு சரி தொண்ணூத்தஞ்சு வயசுல நீங்கள் கோடீஸ்வரன் என்ன செய்ய போகிறீங்க காப்பியில் கூட சீனி போட்டு குடிக்க முடியாது ஒரு பீச்சுக்கு கூட வாக்கிங் போக முடியாது இனிப்பு போட்டு சாப்பாடு சாப்பிட முடியாது எந்த சுகபோகமும் அனுபவிக்க முடியாது எந்த நேரத்தில் எது வரணுமோ அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த எந்த தேவை எந்த எந்த நேரத்திலே நிறைவேற்றப்பட வேண்டுமோ அந்தந்த நேரத்திலே அதை நடக்கட்டும் என்று ஆர்தர் அவ்யாத் காக்கட்டும் அவிகல ஜகன் மண்டனம் அவிகலன கம்ப்ளீட் முழு அதாவது எல்லா உலகத்துக்கும் இந்த சூரிய ஒரு ரத்தனமாக இருக்கிறான் ஒரு அழகாக இருக்கிறான் ஒரு ஆபரணமாக இருக்கிறான் பூமிக்கு மட்டும் இல்லை அவனுடைய புகழ் எங்கும் பரவி இருக்கிறது அவனுக்கு எங்கும் வாய்ஸ் உண்டு நான் சூரிய நாராயண கும்பிட்டவன் அப்படின்னு சொன்னதுனாலே பாதாள லோகத்திலோ இந்திரலோகத்திலோ வேற எந்த லோகத்திலோ அவனுக்கு மரியாதை இல்லாமல் போகாது இப்போ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி இந்த சூரிய நாராயண பக்தனுக்கு எங்குமே மதிப்பு இருக்கும் இவனுடைய வழிபாடோ அவன் கொடுத்த வரமோ செல்லாத உலகமே இல்லை அப்படிங்கிறதுக்காக அவிக்கலைங்கிறார் அவிக்கலைனா எல்லா உலகமும் அவிக்கலை ஜெகன் அப்படின்னா எல்லா உலகத்துக்கும் இந்த முழு பூமிக்குங்கிறது மட்டுமில்லை எல்லா உலகங்களுக்கும் அப்படின்னார் எஸ் வி சேகர் சமீபத்தில் ஒரு ஜோக் அடிச்சிருக்கிறார் ஒரு காலேஜில் போய் என்னான்னா ஒரு பையன் ஒரு காலேஜில் படிச்சுட்டு அந்த காலேஜிலே வேலைக்கு வந்துடுறானான் அப்போ ப்ரின்ஸ்பால் அவனை கூப்பிட்டு பெருமையாக நீ இந்த காலேஜிலேயே படித்து இந்த காலேஜ்லேயே வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறியே அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாராம் அவர் வந்து ஏதோ ஒரு பெருமையாக அந்த கல்லூரியை பற்றி பெருமிதமாக சொல்ல போகிறான் போதில் எதிர்பார்த்து கேட்டிருக்கிறாரு அதுக்கு அவன் சொன்னான்னா இந்த காலேஜில் படித்தா வேறு எங்கேயுமே வேலை கிடைக்காது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது அப்படின்னு அது மாதிரி இங்கே சூரியனை கும்பிட்டா நமக்கு எல்லா உலகக்கும் நம்முடைய மதிப்பு குறையாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்காக சொல்கிறா அவிகளை ஜெகன் மண்டனம் மண்டலம் என்றால் ஆபம் அலங்காரமான ஆபரணத்தை மண்ட சொல்றது மண்டலம் வகா சகல உலகங்களுக்கும் மண்டலம் சொல்லுக்கு அடுத்தபடியா மண்டலம்னு சொல்லப்படுறாரு மண்டலம்னா சூரியனுடைய அந்த ஒளிவட்டம் மண்டலம்னா அலங்காரம் ஆபரணம் அர்த்தம் உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பொருள் வேற வேற சகல உலகங்களுக்கும் ஆபரணமாக இருக்கிற மண்டலம் சூரிய மண்டலம் அப்படிங்கிறார் இதுல வந்து இந்த சொல் ஒற்றுமை ஒலி ஒற்றுமையோடு இருக்கிறதுக்காக அதை போட்டிருக்காரு அவருக்கு தெரியாம போடல மண்டலம் மண்டலம் அப்படின்னு போட்டா அது ஒரு அலங்காரம் அது சொல்லும் போது ஒரு நயமா இருக்கு இல்லையா இந்த ஒலி ஒற்றுமையில ஏற்படுற சிறப்புகளை அறிஞர்கள் கவிஞர்கள் எப்பவுமே கூர்ந்து கவனித்து பாராட்டுவார்கள் தாங்களும் அதை எம்ப்ளாய் பண்ணுவார்கள் ஒரு கல்லூரி மாணவர் ஒரு ஆப்சர்வேஷன் பண்ணி ஒரு டீட்பிட் எழுதி எழுந்துச்சு அவர் பத்திரிக்கை என்ன அப்படின்னா உலகத்தில் மொத்தம் அஞ்சு கண்டம் இருக்குது ஒன்று அமெரிக்கா இன்னொன்று ஆஸ்திரேலியா இன்னொன்று ஆசியா அப்புறம் ஆப்ரிக்கா யூரோப்பு இந்த அஞ்சுமே நீங்கள் இங்கிலீஷில் எழுதினீங்கன்னா ஒவ்வொரு கண்டத்தினுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒன்றாக இருக்கும் அமெரிக்கா அப்படின்னா முதல் எழுத்து ஏ கடைசி எழுத்து ஏ முதல் எழுத்து கடைசி எழுத்து ஆஸ்திரேலியானா முதலிடத்தையே கடைசி எழுத்து ஏ ஏசியா அப்படின்னா முதலிடத்தையே கடைசி எழுத்து ஏ யூரோப் அப்படின்னிங்கன்னா கடைசி எழுத்து ஈ இப்படி கடைசி எழுத்தும் ஒற்றுமையாக இருக்கும்படி வந்திருக்கு பாருங்கள் அப்படி இருக்கிறேன் இதை ரொம்ப படித்தவங்க பிஹெச்டி படித்தவங்க கூட இதை கவனிக்கலை சில விஷயங்கள் பலருக்கு தோன்றாது சிலருக்கு மட்டும்தான் தோன்றும் இந்த ஆப்ரஹாம் லிங்கனும் ஜானப் கென்னடியும் ரெண்டு பேருமே அமெரிக்காவுக்கு ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையையும் சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆய்வு செய்து பல ஒற்றுமைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த லிங்கனுடைய செக்ரட்டரி பேரு கென்னடியா கென்னடியுடைய செக்ரட்டரி பேர் லிங்கனா இவருக்கு சரியா நூறு வருஷத்துக்கு முன்னால அவர் பிறந்தார் நூறு வருஷம் கழிச்சுதான் இவர் பிறந்தார் அவர் வந்து பிறந்த கரெக்டாக இறந்த பேர் வருஷம் இவர் பிறந்திருக்கிறார் இது மாதிரி பல ஒற்றுமைகளை லிஸ்ட் போட்டு காமிச்சாங்கிறோம் ஆச்சரியமாக இருந்தது இப்படி கூட நடக்கலாமா அப்படின்னு உலகத்திலே பகவானுடைய படைப்பிலே சில விஷயங்கள் ஒன்று போல் இருக்கின்றன அதை நாம பார்க்கறது இல்லை அதுக்கென்று ஏற்பட்ட சில அறிஞர்கள் அதை கவனிக்கிறார்கள் அப்படி இது ஒரு ஒலியொற்றுமை மண்டலம் மண்டலம் மண்டலம் என்பது ஆவரத்தை குறிக்கும் மண்டலம் என்பது சூரியனுடைய ஒளிவட்டத்தை குறைக்கும் அடுத்தது வக உங்களுக்கு இந்த சூரியனுடைய அருளானது பிராத்த சூரியன் காலை சூரிய அருளட்டும் என எப்பொழுதும் அருளட்டும் காலையில குட் மார்னிங் அர்த்தம் இல்ல நாள் வாழ்வில் இருக்கும் இப்போ ஒரு ரேஷன் கார்டு ஒரு ஐடி கார்டு இருந்தா அந்த கார்டு உங்க கையில இருக்கிற வரைக்கும் வேல்யூ ஒரு பிளேன்ல ஏறீங்கன்னா டிக்கெட் இருக்கிற வரைக்கும் வேல்யூ ரயில் போச்சுன்னா இல்ல கம்யூனிஸ்ட் ரேஷியா ஒரு காலத்துல ஒற்றுமையா பெரிய நாடா அங்கே என்னடான்னு சொன்னால் நமக்கு ரேஷன் கார்டு கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு பெரிய வருந்தத்தக்க அல்லது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா ஒரு கடையில் போய் நீங்கள் ஒரு பிளேடு வாங்கிறதா இருந்தால் கூட அதை காடை காமிச்சா கொடுப்போம் இப்போ ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்குறதா இருந்தால் தான் காடை காமிக்கணும் அல்லது இப்போ ஐநூறுரூவா கொடுக்குறாங்களே ஐநூறுரூவா வாங்குறதா இருந்தால் தான் நீங்கள் கார்டு காட்டணும் ஆனால் அங்கே நீங்கள் ஒரு வாழைப்பழ கடையில் போய் ஒரு வாழைப்பழம் வாங்கணும்னா காடை காமிக்கணும் அப்போ தான் வாழைப்பழம் கொடுப்பான் அரிசி கடையில போய் ஒரு கிலோ அரிசி வாங்கினா குடுப்பான் ஜவுளித்தான் சினிமா தியேட்டர்லாம் ஒண்ணு கிடையாது ஆபீசர்ஸ் இதுல பெரிய வசதி என்ன தெரியுமா இந்த சிறை கைதிகளால தப்பிச்சு போகவே முடியாது இவங்க அப்படியே தப்பிச்சு வெளியே போனா கூட ஓட்டல்ல பலன் கொடுக்க மாட்டான் ஏன்னா ஐடி கார்டு காப்பான் ஐடி கார்டு மாட்டேங்கிச்சேன் இவன் தப்பிச்சு போ என்ன பண்றது அதனால கம்யூனிஸ்ட் ரஷ்யாவிலே சிறை கதவுகளை அவங்க ஃப்ரீயா திறந்து விட்டா கூட இவங்க ஓட மாட்டாங்களாம் ஓடிப்போய் என்ன ஏ பண்றது ஒரு காப்பி கூட குடிக்க முடியாது எங்க போனாலும் ஐடி கார்டு கேட்குறோம் அதை நீங்க புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எனவே இந்த கம்யூனிஸ்ட் ரஷ்யாவிலே ஒரு சிறை கைதி கூட தப்பி ஓடியதாக வரலாறு இல்லை என்று சொல்கிறார்கள் இப்போ இந்த ஐடி கார்டு இருந்தா உங்களுக்கு வாழ்வு அது இல்லைன்னா போச்சு இங்கே சூரியனுடைய ஆசீர்வாதம் அவ்யாத் வக அப்படிங்கிறாரு அது எப்படின்னா காலை பொழுது பிராத்தக மட்டுமில்லை வணங்குவது காலை பொழுதிலே மட்டும் ஆனால் அவன் அருள் வழங்குவது நாள் முழுக்க காலையில் ஒரு கும்பிடு போடுறீங்க ட்வெண்ட்டி போர் அவர் அவனுடைய அருள் உங்க கூட இருக்கு வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு அது கூட வருது அப்படிங்கிறத சொல்றார் அப்போ பிராத்த அவ்யா என்றால் காலை பொழுது அவன் கொடுக்கும் அருள் அன்றைய தினம் முழுக்க வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு பலிக்கும்படியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார் இதிலே இந்த சூரியனுடைய கதிர்களை கருப்பு பின்னணியில் வைத்து அவர் பேசி இது ரத்தனமாகவும் ஆபரணமாகவும் கருங்குவலை மலருடைய மகரந்தமாகவும் எடுத்து சொன்ன காரணம் என்னென்ன அந்த கருப்பு பின்னணியான ஆகாயம் என்பது உங்கள் துன்பத்தை குறைக்கும் கஷ்டத்தை குறைக்கும் இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவான் எவ்ரி கிளௌட் ஹேஸ் ஏ சில்வர் லைனிங் அப்படிமா ஒவ்வொரு மேகத்துக்கும் ஒரு வெள்ளி கோடு எல்லை இருக்கிறது அப்படின் அதாவது அந்த மேகம்ங்கிறது கஷ்டத்தை குறைக்கும் அந்த வெள்ளிங்கிறது அதுல இருந்து விடிவு காலத்தை குறைக்கும் துன்பத்தை கரிய மேகமாக குறிப்பிடுவது உலகத்தின் எல்லா இலக்கியங்களிலும் மரபாக உண்டு இவர் சொல்ற அந்த கருப்பு பின்னணியிலே இவன் உங்களுக்கு வெளுப்பு நிறத்தோடு நன்மையே செய்வான் நல்லதே செய்வான் அருளே செய்வான் அப்படிங்கிறதுக்காக அந்த பேக்ரவுண்டை பொருந்தி வர்ற மாதிரி காட்டுற இந்த ஒருத்தனுக்கு நல்ல காலம் பிறந்திருச்சுங்கிற சினிமால காட்டுற சூரியனை காட்டுவான் பூக்கள் மலர்றத காட்டுவான் பறவைகள் பறக்கிறத காட்டுவான் இதெல்லாம் மங்களமான காட்சி இல்லையா அதனால அந்த கருப்பு அதிகமாக இருக்கிறது வானமெங்கும் கருப்பு இருக்கு சூரியன் ஒரு சிறு எல்லைக்குள்ளதான் இருக்கிறான் ஆனா அந்த சிறு எல்லைக்குள் இருக்கிற அந்த சூரிய பட்டமானது முழு வானத்துக்கும் வெளிச்சம் தருவது போல உங்கள் வாழ்க்கையிலே என்றென்றும் எப்பொழுதும் ஊடுருவி இருக்கக்கூடிய துன்பங்கள் கணக்கில்லாதவையாக இருந்த போதும் கூட இவன் ஒரு இடத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிற போது அவ்வளவு கஷ்டங்களுக்கும் வந்து அது ஒரு பரிகாரமாகி விடுகிறது அப்படிங்கிற ஒரு நுண் பொருளை அதில் வச்சிருக்கிறார் பாருங்க பிரத்யுப்தப்தேம உஜ்வல ருச்சி ரச்சலக பத்மராகேன ஏன ஜாயக புஞ்சோ எத் அலிகுல சிதேர் அம்பர இந்திவரசிய அதாவது சேர்த்து சேர்த்து படிக்கிற போது உங்களுக்கு அந்த மாதிரி வரும் அம்பரமும் இந்திவரமும் சேரும்போது அம்பரேந்திவரம்னு வரும் நான் உங்களுக்கு அதை பிரித்து படிச்சிடறேன் அம்பரேந்திவரஸ்ய கால வியாழசிய சின்னம் மகிததம மகிததம அகோமூர்த்னி ரத்னம் மகத் எத் தீப்தாம்சோஹோ பிராத்தர் அவ் தத் அவிகல ஜகன் மண்டனம் மண்டலம் வக இந்த ஐயப்பசாமிக்கு மாலை போடுறதுனால நான் இதை தூரம் நிறுத்திக்கலாம்னு பார்க்குறேன் நாளையிலேருந்து நமக்கு அங்கே செட்டி கோயிலில் தான் இந்த ரெண்டு நாள் தான் நமக்கு அங்கே இயலாமை நாளைக்கு செட்டி கோயிலுக்கு வந்துருங்க எல்லா சொற்படிவுகளும் என்றும் போலும் முறைப்படி நடைபெறும் நாளைக்கு வந்து வியாழக்கிழமை சுதர்சன சதவகம் வெள்ளிக்கிழமை ராமாயண தனி ஸ்லகம் சனிக்கிழமை லக்ஷ்மி சேவசனம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்க்கிழமை சூரிய சேவசனமும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சிதகத்துக்காக சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயணன்